ब्रह्म्ह विद्या संप्रदाय कर्त्रुभ्यो वंशे रिषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्या सर्वो पप्लवरहिता प्रज्ञानगना प्रत्यकर्था ब्रह्म्ह इवाह मस्नी ओम <coughs> मोदल रिंड श्लोगन चल्लुओं आयर के परहि उपत्ती एडा श् येया ்ணியோனோபேயு தம் வந்தே ரிபாம்ப அவிதோவிருச்சப்பேரிவா सज्जागरितमिश्यते गौड़पादाचार्य मु्लोक मु्लोकमे பந்தமும் மோக்மும் மித்யா என்கின்ற கருத்தை நிரூபணம் செய்தார் பந்த மோக்ஷ மித்யா முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகத்திலிருந்து முப்பத்தி ஆறாவது ஸ்லோகம் வரையிலும் சைத்தன்ய வத்திரிக ந சத்யா சைதன்யத்துக்கு வத்திரிகமான எந்த அனுபவமும் வாஸ்தவமானது கிடையாது உணர்வு ஒன்றே உண்மை உணர்வை தவிர உணரப்படுபவைகள் மாய தோற்றம் அல்ல திரும்ப திரும்ப மனசுல பதிய வச்சார் ஆக இந்த சொப்ன திருஷ்டாந்தத்தை அவர் எடுத்துக்கொண்டு முப்பத்தி மூணுலருந்தே திருஷ்டாந்தான் ஆரம்பிச்சிருக்கு சொன திருஷ்டாந்தத்தை எதிர்க வச்சிருக்காருன்னா உணர்வுக்கு வேறாக உணரப்படுபவைகள் இல்லை உணரப்படுபவைகள் அது என்னன்னா உச்சித்த தேச அபாவாத் உச்சித்த கால அபாவாத் அதை விளக்கி சொன்னார் முப்பத்தி அஞ்சாவது ஸ்லோகத்துல முப்பத்தி மூன்றாவது காரிக்கையில உச்சிட்ட தேச அபாவா அதற்குரிய தேசம் அங்க இல்லை ரொம்ப லிமிட்டட் வந்து அவ்வளவு பெரிய வஸ்துக்கள் எப்படி வர முடியும் என்ன சொன்னார் இல்லையே இந்த சொப்ரத்தில் நம்ம போயிட்டு வர்றதை பார்த்தா அதுக்குள்ள காலம் நம்ம சாதாரண ஜாகிரத அவஸ்தில எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் சொப்ரவஸ்தான் எடுத்துக்கிறதே இல்லை அதற்குரிய காலமும் இல்லை ஆக தேசம் காலம் ரெண்டும் வாஸ்தவமா இங்க இருந்து உடனே இந்த சரீரத்திலிருந்து எப்படி அவ்வளவு தூரம் போக முடியும் நடக்காதுன்னு சொன்னார் அதை வைத்துக் கொண்டு இந்த தேச காலமும் மிச்சியான்னு புரிஞ்சுக்கணும் அந்த தேச காலம் எப்படி மிச்சியாவோ அதே மா அந்த தேச கால வஸ்து எப்படி மிச்சாவோ அது ஜாகிரத வசையில் வந்த உடனே புரியுது அதே மாதிரி வேதாந்த சாஸ்திர திருஷ்டியில பார்க்கும் இந்த ஜாக்ரத் தேசகால வஸ்துக்களும் மித்யா என்று புரிந்து வேண்டும் இந்த ஜாகிரத் தேசகால வஸ்துக்கள் மித்யா என்பதை புரிந்து கொள்வதாக புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த உபதேசிக்க சொல்லப்படுகிறது நினைவுறுத்தப்படுகிறது ஜாக்ரத் பிரபஞ்ச தேசகால வஸ்துக்கள் வாஸ்தவம் என்பது ஸ்வப்ன அனுபவத்தின் மூலம் நிரூபணமாகிறது இதெல்லாம் பார்த்தோம் அதுக்கு விளக்கம் சொன்ன கனவுல ஒருத்தம் நம்மளுடைய நண்பன் வீட்டுக்கு போகிறோம் கனவுல பிரம்மச்சாரிகளோடு சேர்ந்து விசாரம் பண்ணுறோம் அதுலேருந்து ஏதோ கிரஹிச்சுக்கிறோம் ஆனால் முழிச்சு பார்த்தா எல்லாம் மறந்து போயிடுறதுங்க அப்படிதான் மற்றவங்க சொன்னால் நம்ம அது கொஞ்சம் விளக்கமாக எடுத்துண்டோம் அங்கே ஏதாவது ப்ரெசென்டேஷன் கொடுத்தாங்க அந்த ப்ரெசன்டேஷனை பார்த்தா காணும் காலையில் அப்படி அர்த்தம் பண்ண ஆச்சாரியர்கள்லாம் வியாக்கியானம் பண்ற போது பிரம்மச்சாரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரம் பண்ணிக்கொண்டார்கள் அதுல இருந்து சில விஷயங்கள் எல்லாம் புரிந்து ஆனால் முடிச்சு பார்த்தா ஒருத்தம் தான் கண்டான் ஒரு பிரம்மச்சாரி சொப்னம் கண்டான் மற்ற பிரம்மச்சாரிகளோட விசாரம் பண்ற மாதிரி சொப்னம் கண்டான் விசாரம் பண்ணி ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் கிளிக் ஆச்சு அதை முழிச்சு பார்த்தா அந்த விஷயம் என்னங்கிறது மறந்தே போயிடுச்சு ஆக அப்பா அதுல இருந்து அந்த இது அது வாஸ்தவமான அப்புறம் எழுந்த உடனே கேட்கிறான் இன்னொரு பிரம்மச்சாரிகிட்ட ஏய் ராத்திரி சொப்னத்தில் நீ ஒன்று அது என்ன அப்படின்னா அதுதான் சொப்னன்னு சொல்றேன்ல உன் சொனத்தில் நான் எப்படி வர முடியும் ஆனால் அது பிராத்திபாசிகம் அது ஓ கதை இப்ப நம்ம இருக்கிறது வியாபகாரி அப்பா அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மச்சாரி சொல்லுவார் எனக்கு என்ன சொலர் முடிஞ்சு சர்டிபிகேட் வாங்கிட்டு இங்கே போற மாதிரிலோ தோணுச்சு அப்படின்னு சொல்லக்கூடுமே அதே நாள சொல்ல முடியாது இந்த சம்பந்தம் இருக்க முடியாது மகாஸ்வப்னத்துக்கும் சம்பந்தம் கிடையாது இந்த மகாஸ்வப்னத்துக்கும் பிரம்மத்துக்கும் சைதன்யத்துக்கும் சம்பந்தம் இல்லை நனது ந சம்ஸ்பிருஷத்தியர்த்தம் ந அர்த்தாபாசம் ஆஹ் சொனத்தையும் ஒட்டாது ஒட்டாது என்று சொல்லப்பட்ட அந்த கருத்தை தான் இங்கே விளக்கமாக சொல்லி கொண்டிருக்கிறார்னு சொல்லியிருக்கார் நாப்பத்தி நாலு வரைக்கும் போகுதுன்னு சொன்னார் நாப்பத்தி நாலு வரைக்கும் அவர் சொல்லல நான் படிக்கிறப்போ படிச்சது நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன் அதை பார்த்தா சதுஷத்துவாரி நிமிஷம் ஸ்லோகாக பர்யந்தம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கு அதை வச்சுன்னு சொல்றேன் ஆனால் முன்ன பின்ன இருக்கு சில இதெல்லாம் பார்க்கும் பொழுது வித்தியாசங்கள்லாம் வருகிறது பார்ப்போம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் நாளைக்கு எல்லாத்தையும் செம்ம பண்ணுவேன் இது வரைக்கும் சொன்னது எல்லாத்தையும் தொகுத்து ஓரளவுக்கு சொல்லுவதற்கு முயற்சிப்பேன் அப்புறம் என்னன்னா இப்போ முப்பத்தி ஏழா ஸ்லோகத்தை பார்த்தோம் முப்பத்தி ஆறுல சொன்னுகம் கிடையாது வாஸ்தவம் கிடையாது அதனால என்னன்னா வேற ஜாக அதே மாதிரி இந்த சரீர அந்த விவகாரங்கள் எல்லாம் தான் அந்த இதுவும் சொப்னம்தான் அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னார் அடுத்தது நம்ம இன்னொரு விசாரம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நீங்க சொல்றத பார்த்தா ஒன்னு புரியறது பேச ஆரம்பிச்சுட்டா இந்த பூர்வட்சி எங்கேயோ இப்படி விட்டா போவோம் அப்படி விட்டா வருவோம் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எது எடுத்துட்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதாவது காரணம் சத்தியம் காரியம் இச்சியான்னு சொன்னீங்க அப்ப அதுக்கு வந்து அதே மாதிரி என்ன சொல்லுகிறீர்கள் ஜாகிரத் சத்தியம் என்று சொல்லுகிறீர்கள் எப்படி எடுத்துட்டாங்க சத்தியமாக இருக்கிறதுனால அது காரணம் பிரபஞ்சம் வந்து காரணம் பிரபஞ்சம் வந்து காரியம் எது காரணம் தத் சத்தியம் ஆகையினால சொப்ர பிரபஞ்சத்தை சத்தியம் ஏன் சொல்லக்கூடாது ஏன் சத்தியம் சொல்லக்கூடாதுபஞ்சத்தை ஒத்துக்கிறோம் ஜாகிரத் பிரபஞ்சத்தை ஒத்துக்க முடியாது ஜாக்ரத் பிரபஞ்சம் சத்தியம் தான் காரணத்துவா மிருத்வத்து ஸ்வர்ணவத்து போட்டுக்க வேண்டியதான் தத்துவத்துவப்ரபஞ்சமும் சத்தியம்தான் காரணமாக இருப்பதால் சொன்னேன் ஜாக்ரத் பிரபஞ்சமும் சத்தியம்தான் எதுக்குன்னா பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிவிட்டாங்க புரியத்துக்காக பேசினாத ஜாகிரத் பிரபஞ்சமும் பிரபஞ்ச திருஷ்டியில பார்த்தா காரணமே தவிர அது வந்து அந்தய காரணம் கிடையாது அதுக்கும் காரணம் இருக்கு பஞ்ச பூதங்கள் எல்லாம் வந்து பிரம்மன்ல இருந்து உற்பத்தி ஆச்சு சொல்லு அதுக்கும் காரணம் இருக்குமன் காரணம் பிரபஞ்சம் காரியம் எது காரியம் தத்து மிச்சியா நான் வந்து இந்த திருஷ்டியில பாக்குற போது அது வந்து சத் காரணம் சொல்றேனே தவிர ஆனா பிரம்மன் சைதன்ய திருஷ்டியில பார்த்தா ஜாகிரத் பிரபஞ்சமும் காரியம் தான் காரியமும் அப்புறம் பிரம்மன் காரணம் ஒத்துக்கிறீங்க இல்லையா பிரம்மன் காரணம் யாரு ஒத்துந்தா பிரம்மன் காரணம் ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையா பிரம்மன் காரணம் பிரசித்தமே கிடையாது ார் இந்த நேற்று முப்பத்தி சொல்றேன் திரும்ப ஞாபகத்தை சார்ந்திருக்கிறது நாடுகிறது நாடுகிறது ஜாகரித்திரி போட்டுக்கிறோம் விழிப்பு நான் நேற்றுக்கு சொன்னதை கொஞ்சம் மாத்திரே போய் ஜாக சொன்னது வித்தியாசமா சொல்றதுக்கு முயற்சி பண்றேன் விழிப்பை போன்று கிரகிக்கப்படுவதால் விழிப்பை விழிப்பு நிலையில் உள்ள அனுபவத்தை போன்று இருப்பதால் அப்படி சொல்லணும் விழிப்பு நிலையை போன்று அனுபவத்தில் இருப்பதால் எப்படி ஜாகிரதாவில் வந்து நமக்கு ஒரு விவகாரம் நடக்கிறதோ அதே மாதிரி பிரபஞ்சத்திலே கிரகணாது கிராகிய கிராகணா கிரகிப்பவன் கிரகிக்கப்படுவது என்கின்ற ஒரு அனுபவம் இருப்பதால் அறிபவன் அறியப்படு பொருள் என்கின்ற ஒரு நிலை இருப்பதால் கனவிலும் அந்த நிலை இருக்கிறது விழிப்பு நிலையை போலவே கனவு நிலையிலும் அறிபவன் அறியப்படு பொருள் அறிவு என்கின்ற திரிபுட்டி திரிப்புட்டே போடலாம் அங்கும் திரிப்பு இருப்பதால் கனவானது அதற்கு காரணத்தை நாடுகிறது சார்ந்திருக்கிறது ஆக என்ன சொல்றோம் போட்டுக்கணும் எனவே இருப்பதால் தசைவசை அந்த ஜாகரிதம் சத் இஷ்யத்தே ஜாகிரதவஸ்தையானது சத்தாக கருதப்படுகிறது ஜாகிரதவஸ்தை சத்தாக இதுதான் முக்கியம் சத்தாக கருதப்படுகிறது ஜாகிரதவஸ்தா சத்து சத்தியம் என்னன்னா ஹேத்துத்வா அப்படி போட்டுக்கணும்னத்துக்கு காரணமாக இருப்பதால் ஜாகிரத அவஸ்தை சத்தியம் அப்படின்னு இந்த தஸ் செய்யறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்றேன் தசைங்கிறது இந்த அப்படின்னு போடணும் பிரபஞ்ச செய்வ அப்படின்னு போட்டுக்கலாம் அப்புறம் அடுத்தது என்ன போட்டுக்கலாம் தசைவன அவனுக்குத்தான் வனுக்கு அவனுக்குத்தான் ஜிரத அவஸ்த அப்படின்னு போட்டுக்கலாம் இன்னொரு அர்த்தமும் போட்டுக்கலாம் நாம அர்த்தம்னா அந்த அர்த்தம் அதாவது ஜாகிரத்ஷா திருஷ்யத்தை ஆ ஜிரத் புருஷா ஏவ் பிரபஞ்சு அப்படின்னு போடலாம் இருக்கிறவன் யாருவன் தைதசனுக்கு ஹேத்து யாரு சொல்ற விஷயம் போனாலும் தைதசன் இருப்பான் அது வேற விதம் விஸ்வன் போனாலும் தைஜசன் இருப்பான் விஸ்வனும் தைஜசனும் போனாலும் பிராக்யன் இருப்பான் விஸ்வனும் தைஜசனும் பிராக்யனும் போனாலும் துரியன் இருப்பான் புரிய தைஜசந ஒரு தன் ஜாக பிரபஞ்சத்தை நான் எப்படி எடுத்துக்கிறேனோ அதை பொறுத்து ஜாகிரத் பிரபஞ்சம் எனக்கு சத்தியமா இருக்கு நான் என்ன சைதன்யமா புரிஞ்சுடா ஜாகிரத் சரீரம் எனக்கு மிச்சியா ஜாகிரத் பிரபஞ்ச அனுபவம் ஜாகிரத் சரீரம் எல்லாமே எனக்கு மிச்சியா சைத்தன்யமா என்ன நினைச்சுக்கலு சொன்ன ஜாக பிரபஞ்சம் எனக்கு சத்தியம் பிரபஞ்சம் எனக்கு மித்யா பிரபஞ்சம் எனக்கு மித்யாங்கிறது ஜாகிரத் பிரபஞ்சத்துக்கு வந்த உடனே புரிஞ்சு பிரபஞ்சத்திலேயே நான் ஜானம் வந்தால் ஜாகிரத் பிரபஞ்சோபி மித்யா ஜாகிரத் சரீரம் மிச்சியா ஜாகிரத் மனஹா மிச்சியா ஜாகிரத் ஸ்தூல சூட்ச் காரணரீரம் சர்வம் ஆக இது புரியணும் யாருக்கு ஜாகிரத்தை வந்து ஞானம் இல்லாம இருக்கிறவனுக்கு தான் ஜாகிரத் சத்தியம் ஞானம் இருக்கிறவனுக்கு ஜாகிரத் சத்தியம் இல்லை அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மிங்குற ஞானம் இருக்கிறவனுக்கு ஜாக்ரத் சத்தியம் கிடையாது அகம் பிரம்மாங்கிறவனுக்கு தான் ஜாகிரத் சத்தியம் அந்த ஞானம் இல்லாதவனுக்கு ஜாகிரத் மிச்சயுறதுக்கு அவனுக்கு பிரம்ம ஜான நிஷ்டனாக அவன் ஆகணும் ஸ்தித பிரஜனாக அவன் ஆகணும் பராபக்தனாக அவன் ஆகணும் குணாத்தீத்தனாக அவன் ஆகணும் ஆகணுமா அதான் ஆனாலும் சொல்றேன் வியாபகம் பராபக்தனாக குணா தீத்தனாக இருக்கணும் பிரம்மணி சரி இப்போ இப்ப என்ன சொல்ல போற இப்ப என்னன்னா இதுல ஒரு ஒரளவுக்கு அபிபேத்தியவாதம் பண்ணினார் கவுடபாத நான் ஒத்துக்கிறேன் பா ஜ ஒன் ஜ ஒத்துவ ஒத்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்ட இப்ப சொல்ற யார் சொன்னா ஜாகிரத் பிரபஞ்சம் காரணம் அது ஒரு பொய் இது ஒரு பொய் இந்த பொய்க்கு போய் எங்கேயா காரணமா இருக்க முடியுமா ஆகைய நகல காரணமே கிடையாது அப்படின்னு அடிக்கப்போற முதல்ல என்ன சொன்னார் காரணம் ஒத்துக்கிறேன் அப்படின்னா அப்புறம் உடனே என்ன பண்ணார் காரணம்னு ஒத்துக்கிறேங்கிறது கூட ஒரு பேச்சுக்கா ஒத்துக்கிறேன்னே தவிர வாஸ்தவமா நான் ஒத்துக்கலைன்னு சொல்ல ஏதோ உனக்கு புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் என்ன தெரியுமா இது ஒரு பொய் அது ஒரு பொய் இது இன்னும் சில இடத்துல வந்துருக்கு அதாவது அவன் சொன்னான் ஒரு கேள்வி கேட்டிருந்தான் இந்த விபர் எழுபத்தி ஏழாம் ஸ்லோகத்தில் அணிமித்தோ விபர்யாசா அதாவது ஒரு பொய்க்கு உண்மைதான் ஆதாரமா இருக்க முடியும் ஒரு பொய் தெரிகிறதுனா அந்த பொய்க்கு பின்னால ஒரு உண்மை இருக்கணும் பொய்யும் இருக்கு ஒத்துப்போமே அதான் இப்ப பொய்யாச்சு அதுக்கே பொய்க்கு காரணம் மெய் இருக்கணும்னா அப்படி ஒன்னும் இல்லேன்னு அது அங்க இருக்கு அப்படி ஒன்னும் வியவஸ்தை இல்ல பொய்க்கு காரணம் மெய் இருக்கணும்னு அவசியம் இல்லை பொய்க்கு காரணமே பொய்யாகவும் பொய்க்கு பொய்யே காரணமாக இருக்கலாம் இப்ப சொல்றது பாருங்க நம்ம வாழ்க்கையில பார்த்தா தெரியும் ஒரு பொய்க்கு இன்னொரு பொய் பொய்க்கு பொய்க்கு பொய்க்கு பொய் பொய் ஒரு பொய் சொன்னோம்னா ஒரு கேள்வி கேட்டானா இன்னொரு பொய் சொல்லுவோம் அந்த பொய் என்னன்னு கேட்டா அதுக்கு இன்னொரு பொய் சொல்லுவோம் ஆக என்ன பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானி அப்படின்னு ஒரு இருக்கு பொய்யிலேயே பசு பொய்யிலேயே வளர்ந்த புலவர் பெருமானே ஒரு ஏதோ இவனுக்கு வந்து இந்த படிச்சிருக்கான் இந்த குட்டி சாத்தான் பேய் பிசாச்சு அப்படின்னு படித்து வச்சுருக்கான் அவன்தான் அவனுக்கு இதெல்லாம் படிக்கிற புண்ணியம் இல்லை பாவம் ஆனால் பேய் பிஷாச்சு இதெல்லாம் படித்து படித்து எப்போ பார்த்தாலும் மனசில் பேய் பற்றியே ஒரு ஒரு விருத்தி வேதாந்தம் படித்தா என்ன எதை படிக்கிறோமோ அது மையம் ஆயிடுவோம் எத் என்ன பண்றான் எப்ப பார்த்தாலும் நடந்தது ஒரு தடவை ஒரு துப்பறியின் கதையை படிச்சு விட்டு படுத்துட்டான் என்னோட பூர்வாசிரமத்தில் ஒரு நிகழ்ச்சி துப்பரியின் கதையை படிச்சுட்டு படுத்துட்டான் பக்கத்தில் ரெண்டு பேரும் படுத்திருக்காங்க ராத்திரி உங்களுக்கு ஒரு கனவு அந்த கனவுல என்ன நடந்தவ தான் திடீர்னு அந்த கனவுல புலம் கொலை பயங்கர கொலை பக்கத்துல படிக்கே சுட்டிட்டு போயிட்டான் புலம்பே சத்தியம் நாவல் அத படிச்சிருக்கான் படிச்சு ராத்திரி புலம்பினா பக்கத்துல இருக்க அவன் படிச்சு அந்த புத்தகம் அவன் புரிஞ்சின்றதும் அவன் கத்தினதும் பொய் இவர் எழுந்து போனதும் பொய் இல்லை அது உண்மையாகிடுச்சு வச்சு அதுக்கு எவ்வளவு உண்மை கொடுத்துட்டாரு அதே மாதிரி இந்த பொய் பெய் பிசாச்சையே நினைச்சுட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்க பார்க்கற போதெல்லாம் எதா பார்த்தாலும் மரத்த கருத்தை பார்த்தா அசை பார்த்தா பெய் மாதிரியே இருக்கும் அப்போ மனசுக்குள்ள ஒரு பெய் பொய் இருக்கு அந்த பொய்யை வெளியில பார்க்கலாம் ஆ பொய்க்கு காரணம் பொய்யாகவும் இருக்கலாம்ப்பா புரியறதில்ல பொய்க்கு காரணம் மெய்யா இருக்கணும்னு ஒன்று விசேஷம் இல்லை பொ அப்ரா ஒரு பிராந்தி பூர்விகா அப்ப பதி எத்த எத்திர பிராந்தி தத்திர தத்திர அப்ராந்தி பூர்வக ஞானம்னா அங்க ஒன்னு இருக்கு எங்கெல்லாம் நம்ம தப்ப பாக்கிறோமோ அங்கெல்லாம் சரின்னு ஒன்னு இருக்க தப்பு இருக்கு சின்னு ஒாத்தில தப்பாவது தப்புன்னு சொல்லலாம் கண்ணே இல்லாதவனுக்கு என்ன சொல்ல முடியும் கண் இருக்கிற பார்வை இருக்கிறவனுக்கு இது சரியா இருக்கப்பா இந்த இது இந்த அலைன்மெண்ட் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த அலைன்மெண்ட் சரியா இல்லைன்னு சொல்லலாம் பார்வை இருக்கிறவனுக்கு சொல்லலாம் பார்வையே இல்லாதவன் எப்படி சொல்ல முடியும் சரியும் பார்க்க முடியாது அந்த விற்பிக்குத்தான் இது தப்பு இது சரி இது ரைட்டு இது ஞானம் இது அஜ்ஞானம் அப்படின்லாம் இருக்குமே தவிர அவ்வள்தோயம் அச்சித்தியோயம் உச்சனால மனசுக்கு அத்தீதமானத நீ பார்க்கவே முடியாது வாக்குடன் மனதோடு வாக்கு எதனை உணர முடியாமல் திரும்பி விடுகிறதோன்னு வேதன் சொல்லுகிறேன் ஆகவே அது அச்சிந்தியாக சொல்லணும் எதுக்கு இதை சொல்றேன்னு அப்படி அங்க இந்த விஷயம் பார்த்துருக்கோம் நினைவுபடுத்துறேன் யார் சொன்னது சத் சத்தியம் கிடையாதுங்கிறது இப்ப சொல்ற வேற ஒன்றும் இல்லை இப்ப முப்பத்தெட்டாம் ஸ்லோகம் படிக்க போறோம் இப்ப வந்து எங்க இந்த ஸ்லோகத்தில் படித்தது தாற்பயத்தை சொல்றார் பதினாலாவது ஸ்லோகத்தில் காரிக்கை வரை எந்த ஒரு விசாரம் செய்தோமோ அந்த விசாரத்தினுடைய சாரந்தான் இப்ப வரக்கூடிய முப்பத்தி எட்டாவது காரிக்கையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உதம் சம்பவிகன அஜம் சர்வம் அஜம் உதாகிருதம் இதுவரைக்கும் நான் பேசியிருக்கேன் சர்வம் அஜம் எல்லாமே தோன்றாததுன்னு சொல்லியிருக்கேன் எதுவுமே தோன்றவில்லை இந்த அஜம்ங்கிறது நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு அஜம் சொல்லு பேர்ல கௌடபாதாச்சாரியருக்கு அவ்வளவு பேரன் அஜம் அஜம் அஜம் ஒன்னும் கிடையாது தோன்றவே இல்லை சர்வம் அஜம் அப்படின்னா என்ன அர்த்தம் சர்வம் பிரம்ம சர்வம் சிவமயம் சொல்றோம் இல்லையா சர்வம் அஜம் உதாகிருத்தம் உதாகிருத்தம் என்ன அர்த்தம் என்னால் உபதேசிக்கப்பட்டது உதாகிருத்தம் சாஸ்திர வாக்கியங்களின் மூலம் என்னால் நிரூபிக்கப்பட்டது உதாகிருத்தம் நிரூபித்தம் எங்க பதினாலாவது காரிக்கையிலிருந்து இருபத்தி மூணாவது வரைக்கும் நான் சொன்னேன் ஹேதுவா பலமா அன்யோன்யமா யுகபத்தா சந்ததியா இத்தனை கேள்வி கேட்டு கிடையாது கிடையாதுன்னு சொல்லி அஜத்த சித்தாந்தம் அஜாதிவாதத்தை சித்தாந்தம் பண்ணிருக்கேன் சத்துல இருந்து தோன்றித்தா அசத்தில இருந்து தோன்றித்தா இப்படி எல்லாம் நான் பண்ணிருக்கேன் ஆரம்பத்திலிருந்து இத பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் அடுத்தது போராட்டத்துக்கு பாக்கியார்த்தவாதத்திலும் பேசினேன் இப்படி பல கோணங்களில் நான் சொல்லியிருக்கேன்னு சொல்ற சர்வம் அஜம் இது ஏதாவத் மயா பௌன புண்ணேன உக்தம் போ அர்த்தம் மறுபடியும் மறுபடியும் சொல்லிருக்கேனேப்பா எல்லாம் அஜம் அஜம் சொல்லிட்டு இருக்கேனே அப்படி இருக்கிற போது ஜாகிரத் பிரபஞ்சத்தை சத்தியம் நான் சொல்லுவேனா இல்ல அப்பணம் பிரபஞ்சத்துக்கு காரணம் சொன்னியே ஜாக்ரத் பிரபஞ்சா சத்தியகா காரணத்துவாத் போட்டுக்க வேண்டியதுதான் வழக்கம் போல பேச்சுக்கா ஆமாமான்னு ஒத்துண்டேன் அவ்வளவுதான் அதுக்காக வேண்டிய அதையே நீ பிடிச்சுக்க கூடாது அதுக்கு காரணம் ஒண்ணு இருக்கு அது காரியம் அது அந்த திருஷ்டில வேணா காரணமே தவிர சொப்ர திருஷ்டியில ஜாகிரத் பிரபஞ்சம் காரணமே தவிர ஆனா சைதன்ய திருஷ்டில அது காரியம் அது மாத்திரம் இல்லை அந்த காரியமே உற்பத்தி ஆகலங்குறதா என்னுடைய விஷயம் இந்த பொய்ய ஜாக்ரத் பொய்யே உற்பத்தி ஆகல அப்புறம் இல்லை சொப்ர பிரபஞ்சம் உற்பத்தி ஆறதுக்கு இதுவே உண்டாகனேன்னை சம் போமாட்டேங்குறதே இந்த உட்பாத்தம் அர்த்தம் வேற உட்பாத்தம்னா தீய நிகழ்வுகள் அதுக்கு பேர் உட்பாத்தம் இங்க உற்பத்தி அர்த்தம் உற்பத்தி தோற்றம் சிருஷ்டின் அர்த்தம் சிருஷ்டி அப்பிரசித்தாஸ்திரமே சிருஷ்டி ஒரு ஒரு சாஸ்திரமும் ஒரு ஒரு சிருஷ்டியை ஒரு ஒரு விதமா சொல்றது ஆனா பிரம்மனை ஒரே விதமா சொல்றது சைதன்யத்தை ஆத்மாவ பிரம்மனை ஒரே மாதிரி தான் எல்லா சாஸ்திரமும் சொல்றது ஆனா சிருஷ்டியை மாத்திரம் ஒரு சாஸ்திரம் பேசுற மாதிரி இன்னொரு சாஸ்திரம் பேசுறது இல்லை அதனால சிருஷ்டி வாக்கியத்துல தாத்யம் இல்லைங்கிறது பிரம்மசூத்திரத்தில் நன்றாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது சொல்ல போனா அது அனுவாதம் யதார்த்தவாதம் கிடையாது சிருஷ்டியை பத்தி சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறதெல்லாம் நம்ம அனுபவத்தில் இருக்கிறத வைத்துக் கொண்டு சொல்லிருந்தும் விளக்க போறார் அவர் ஆகவே சிருஷ்டி வாக்கியங்கள் அனுவாத வாக்கியங்கள் அனுவா அதாவது சாஸ்திரத்துல வாக்கியத்தை மூணா பிரிக்கிறோம் அணுவாதான் அதாவதுனால ஒரு அந்த ஜனத்தினால ஒன்னு பெரிய பிரயோஜனம் கிடையாது சும்மா புகழ்ந்து வைக்கிறது நீ இத பண்ணினா இப்படி ஆவையாவே சொல்றது குணவாத ஒண்ணு அதுக்கு அடிக்கடி வஜ்ரஹஸ்த புரந்தரகான்னு சொல்லுவாங்க இந்திரன் என்ன சரி ஓஹோ அப்படியா அப்புறம் வந்து அனுவாதான் அனுவாதம் நமக்கு தெரிஞ்சதையே சொல்றது நெருப்பு சூடா இருக்கும்னு வேதத்துல சொல்லிட்டு வச்சு தண்ணீர் குளிர்ச்சியா இருக்கும்னு வேதத்துல சொல்லிட்டு சொன்ன அக்னிர் பேஷஜம் ஒரு வாக்கியம் இருக்கு அக்னி ஹி ஹிமசேஷம் பனிக்கு மருந்து நெருப்பு அப்படின்னு இதுக்கெல்லாம் படிச்சாதான் தெரியுமா என்ன நம்ம அனுபவத்தில இருந்தே தெரிஞ்சுக்க முடியாது அனுவாத வாக்கியம் என்னன்னா இதெல்லாம் தான் வாக்கியம் இதெல்லாம் தான் யதார்த்தவாதம் அஸ்திங்கிறது சரி அது சாஸ்திர பிரமாணத்தினால தெரிஞ்சுக்கணும் தெரிக்க முடிய வாக்கியாக்கியங்கள் அனுமானத்துக்கும் புலப்படுற வாக்கியங்களை பிரமாணமா எடுத்துக்க மாட்டோம் அதெல்லாம் அனுவாத வாக்கியங்களா தான் எடுத்துக்கணும் வேத மந்திரங்களுக்குள்ள சாஸ்திரத்துக்குள்ள நமக்கு அனுபவத்தில இருக்கிற சொற்கள் வறுமையானால் அந்த சொற்களை பிரமாணமாக ஞான சாதனமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் எடுத்துப்போம்னா எந்த இது பிரத்யத்தினாலும் அனுமானத்தினாலையும் தெரிஞ்சுக்க முடியாதோ அதைத்தான் எடுத்துப்போம் பிரமாணமா எடுத்துப்போம் தெரிஞ்சுக்கோ பிரத்யக்ஷ அனுமானத்தினால தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாக்கியங்கள் குணவாக்கிய விட்டு அனுவாத வாக்கியங்கள் சாஸ்திரம் புகழ்ந்து சொன்னோம் அது ஒண்ணும் தப்பு இல்லை வாஜபையை யாகம் பண்ண புகழ்ந்து பேசும் ஆனா விசாரம் பண்ணி பார்த்தா அந்த ஹேதுபலவாதத்திலே பண்ணி பார்த்துட்டோம் விசாரம் பண்ணினா அதுக்கு சத்தாவே இல்லை ஆகவே அப்பிரசித்தம்னா என்ன அப்பிரசித்தம்னா எடுபடலாம் சிருஷ்டிவாதம் எடுத்துக்கொள்ளப்படவே இல்லை பிரசித்தம் பண்ணி பார்த்தால் ஏதோ அனுபவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு ஆராய்ச்சி பண்ணினா இந்த காரண காரியமே புரிஞ்சிக்க முடியல புரிஞ்சிக்க முடியலன்னு அர்த்தம் அது இருந்தா தானே ஒண்ணுக் ஒண்ணு காரணமா இருக்கு காரியமா இருக்கு இந்த அடிப்படையில சொன்னோம் அஜாத் திருஷ்டி நாஸ்திவை அர்த்த அபாவா பிரமாண அபாவா என்ன அந்த சிருஷ்டி சிருஷ்டி வந்து சத்தியமானது நமக்கு ஏற்படுறதுக்கு சரியான கருவி கிடையாது உண்மையானது படைப்பு உண்மையானது என்கின்ற அறிவை பெறுவதற்கு சரியான கருவிகள் இல்லை படைப்பு உண்மையானது என்கின்ற அறிவை பெறுவதற்கு சரியான கருவிகள் இல்லை சொல்லி இருக்கிறது சொல்லி இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ண வேண்டும் மீமாம் பண்ண வேண்டும் மீமாம்சை பண்ணி பார்த்தால் அறிவு ஏற்படவில்லை எனவே சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிற சிருஷ்டி வாக்கியங்களும் சிருஷ்டி சத்தியம் என்பதற்கு சிருஷ்டி இருக்குங்கிறது வேற விஷயம் சிருஷ்டி சத்தியம் என்பதற்கு அது பிரமாணம் இல்லை சிருஷ்டி வாக்கியங்கள் இருக்கு ஆனா அந்த சிருஷ்டி வாக்கியங்களை மீமாசை பண்ணினோமானா சிருஷ்டி சத்தியம்ங்கிற ஞானம் வர்றதில்லை புரியுறதில்ல சிருஷ்டி அஸ்தி ஆனா சிருஷ்டி என்னது மித்யா ஏன்னா அது சத்தியம்ங்கிறது வரல விசாரம் பண்ணி பார்த்தா அது நித்தியதான் தீர்மானம் ஆகிறதே தவிர அது சத்தியம்ங்கிறது தீர்மானம் எனவே சிருஷ்டி வாக்கியங்கள் பிரமாணமாகாது அது விசாரம் பண்றவோ திருஷ்டாந்தங்களும் சரியா இல்லாததுனால அது சரி வராதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லைன்னா காரணத்தை சொல்லிகிட்டே இருந்தோம்னா அது அனவஸ்தா தோஷம் வரும்னு காரணத்தை தேடி காரணம் மூல காரணத்தை கண்டே பிடிக்க முடியாது மாயா மாயா காரியம் அனிர்வச்சனீயா மாயா சொல்லு இந்த அனிர்வச்சனீயமான மாய தான் துவைத்த காரணம் அந்த மாய உண்மையா பொய்யா கேட்டா என்ன பதில் வரும் மாயை விளக்க முடியாதது ஒன்று ஆனால் அது மாயை மாயைக்கு இன்னொரு லட்சணம் என்ன எது இல்லையோ அது மாயை எது இல்லையோ அது மாயை எப்ப இல்லையோ அது மாயை பிரம்மன் சத்தியம்னு புரிஞ்சுட்டா மாயைக்கு இடமே இல்லை மாயா அத்தீதம் ய விலட்ச அஜம் அஹமஸ் அப்படி சொல்லி ஆ உதஸ் அப்படி படிக்கணும் உதவி அப்பிர்தண அபா உத்தி சே அபா சிஷ்டேகே திருஷ்டாந்த அபாவாத் சிருஷ்டிக்கு திருஷ்டாந்தம் இல்லாததால் பிரமாணம் இல்லாததால் இருக்கின்றதால் சேர்ந்த மீமாச பண்ணாதான் பிரமாணம் பலமாகும் இல்லாட்டி பிரமாணத்துக்கு பலம் இருக்காது அதனால என்ன அடுத்த வரியில சொல்ற அதான் உட்பாத அப்பிரசித்தர்வம் அஜம் உதாரதம் அப்படி அன்மையம் பண்ணிங்க ઉત્પાદस्य अप्रसिद्धत्वात् හේதோ சர்வம் அஜம் உதாரதம் හේதோங்க நான் சொல்ற சப்ளை හේதவும் பஞ்சமிம் அந்த அஞ்சா विभक्ति போட்டா அது හේதவும் பஞ்சமிம் ઉત્પાદस्य अप्रसिद्धत्वात् හේதோ சர்வம் அஜம் உதாரதம் மஸ்மயா ಪೂರ್ವமேவ சம்ய உகதம் வித்யர்த்த முன்னாலேயே இத தெளிவா சொல்லி இருக்கேன் திரும்பவும் என்ன சொல்றாத்ய சம்பவத்தை இருப்பதிலிருந்து ல்லாததனுடைய தோற்றமானது எப்படியும் தோன்றவே முடியாது இருப்பதிலிருந்து இல்லாததின் தோற்றமானது ஒரு பொழுதும் எப்படியும் கதஞ்சன கதாச்சன கேனச்சன எப்படி போட்டாலும் சரி ஒரு பொழுதும் உண்டாக முடியாது கிடையவே கிடையாது எவ்வளவு சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க இதனால்தான் என்ன பண்றாங்க விசிஷ்டாத்வை சொல்றாங்க அத்வைதிகள் தற்கொலை பண்ணிக்க சொல்றாங்க நம்மளை தற்கொலை பண்ணிக்க சொல்றாங்க இந்த அத்வைதிகள் இவங்க எல்லாத்தையும் விட்டு விட்டு அந்த என்னத்தை அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிற அசத்து சத்துல இருந்து அசத்து தோன்ற முடியாது சொல்லிட்டு இருக்கேன் ஆனா அதையும் மாத்தப்போறார் பின்னால கொஞ்ச நேரத்துல சொல்லப்போற சாஸ்திர திருஷ்டியா ஏவம் சொல்லப்படுற நான் நினைக்கிறேன் நான் உபயோகப்படுத்தினேன் சொல்ற அப்புறம் ஒண்ணுமே இல்லைன்னு வராட்டி போனா என்ன சமர்ப்பிதம் என்னன்னா காலம் நயேத் வேதாந்த சிந்தையா தூங்க போற வரைக்கும் சாக போற வரைக்கும் வேதாந்தத்தை சிந்தனை பண்ணிண்டே இரு வேற எதுக்கும் அவகாசம் கொடுக்காது அவகாசோ நாத்தவிய காமாதீனி அல்பம கால காமாதீன அவகாசியிருக்கு என்ன சொல்றாங்க அபூதாத்னா என்ன சதா அப்படின்னு அர்த்தம் சதான் சத்து அர்த்தம் இருக்கிறதுல இருந்து இல்லாதது தோற்றமானது ஒருபொழுதும் பொய்க்குள்ள இருக்கிற பொய் அது பொய்க்குள்ள இருக்கிற பொய் அப்பா அது ஆகவே இதுவும் பொய் அதுவும் பொய் பொய்ல தெரியற பொய் அது அது என்னது அல்பொய் இது பெரிய பொய் அவட்டி பொய் இது குண்டு பொய்னு ஜாகிரத அவஸ்தையும் அனுபவமும் நிராகரிக்கப்படுகிறது சொல்ல போற இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரிசையா இருக்குது அடுத்த காரிகைக்கு போகலாம் இப்ப ஒரு பூர்வ பட்சம் இருக்கிற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும் நாம இந்த ஸ்லோக காரிகைக்கு என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா சரிங்க சத்தியம் காரணம் சத்தியம் ஜாகிரத் வந்து என்ன பண்றது இதெல்லாம் கேட்க வேண்டிய தௌர்பாகியம் நமக்கு அவ அதாவது பாதத்தை எந்த வழியிலும் எவனும் ஒண்ணும் சொல்லக்கூடாது பண்றாரு பதில் பண்ற பிரபஞ்சத்தை காரணம் பண்ணிப்போமே மாத்திப்போமே அதனால வந்து கொஞ்ச நாளைக்கு நீ என் வேலையை பாரு உன் வேலையை நான் பாக்குறேங்கிற மாதிரி சொப்ன பிரபஞ்சத்தை வந்து காரணமா வச்சுட்டா ஜாகிர பிரபஞ்சத்தை மிச்சியா வச்சு அப்படியே சொப்ன பிரபஞ்சத்தையா சத்தியம்னு சொன்னேன் அப்படின்னா எதுவும் நடக்காதப்பா அப்படி சொல்றாரு பாருங்க ஒரு நாள் இது வந்து என்னன்னா சிம்பிளா ஒரு காரணம் சொல்றாரு நடக்குமா நம்ம ஜாகிரத அனுபவம் தான் வருமே தவிர அனுபவம் ஜாகிரத்துல வர்றதுங்கிறது கிடையாது அவ்வளவுதான் விஷயம் அசத் ஜாகரி தன்மயா அசத் அசத் स्वप्ने-्पि- स्वप्ने-पृति ப ஜரித்தே அசத்துவா த ஜரி அசத்து திருஷ்டுவன் இது முதல் லைன் பார்ப்போம் இரண்டாவது லைன் என்னன்னா அசத் அன்மையா எப்படி ஜாரி அசத் திருஷ்வா தன்மஸ்விய சிம்பிளா பதில் சொல்றது பொய்யானதான் பொய்யான விழிப்பு நிலைகள் பொய்யான விழிப்பு நிலை அனுபவங்களை பெற்று ஒருவன் அந்த பொய்யானதின் மயமாகவே தன்னை ஆக்கிக்கொண்டு கனவை காண்கிறான் இதுல நல்ல சாலிடா சொல்ற ஜாக இன்டலக்சுவலா அக்செப்ட் பண்ண தெரியறது இது மித்யா தெரியறது ஆனா அனுபவம் இருக்கேன் லட்சணமே மித்யாவோட லட்சணமே என்ன அனுபவம் இருக்கணும் இருக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஞானத்தை மட்டமா வச்சு அனுபவம் இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன பண்றோம் இந்த அர்த்தத்துல கேட்டு பண்றோம் இருக்கு இந்த பொய்யான அனுபவமும் இருக்கு இது பொய்யுங்கிற ஞானமும் இருக்கு ஆனா அனுபவம் இருக்கே சுவாமி போனா நல்லா இருக்குமே போகுமா பொய் எங்கேயாவது போகுமா மெய்யா இருந்தா போகும் சொல்லலாம் பொய் எங்கயோ போகுமா வருமா வராது அப்ப நம்ம என்ன சொல்றோம் எப்படி போகும் போகாது அப்பத்தான் இந்த ஞானத்துக்கு மகிம நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க புரியுது அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லை சர்வம் அஜம் புரிய என்ன பதில் சொல்ல முடியும் நீ சாந்திய விரும்பியோ சாந்தியும் மித்யா அசாந்தியும் மித்யான்னு புரிஞ்சுண்டா நீ சாந்தியை விரும்புவியா சாந்தியை விரும்ப வேண்டிய நான் இப்போதானே கொஞ்ச நேரம் பண்ண சொன்னேன் விசிஷ்டாத்வை அதனால தான் தற்கொலை பண்ணிக்க சொல்கிறான் அந்த இண்டிவிஜுவாலிட்டியை விடுன்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க தற்கொலைங்கிறாங்க ஏதாவது அனுபவம் வேண்டாமா அந்த இதில் ஈஸ்வரனை பெருமாளை அனுபவிக்க பெருமாளை அனுபவிக்கணுமே இந்த சிறு ஆள் பெரு அனுபவிக்க வேண்டாமதான் இந்த பெருமாள் கோயிலை திருமுக தாமரை திருமார்பு தாமரை திரு கை தாமரை வலது திருக்கை தாமரை இடது திருக்கை தாமரை திரு முடி தாமரை எல்லா பெருமாள் நன்னா சேவிச்சா ஆமா கரப்பாம்பூச்சியோட பார்த்தேன் பெருமாளை சேவிச்சுட்டேன்பா பெருமாளை சேவிச்சாச்சு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பெருமானை அனுபவித்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க கேட்கற நல்லா தான் இருக்கு ஒன்றும் சந்தேகமே இல்லாது எம்பெருமானை ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அனுபவித்தார அந்த அகங்காரம் அங்க கரைஞ்சு போயிடுது இவன் அகங்காரத்தை அழிக்கிறானே அகங்காரம் கரைஞ்சு அப்பப்போ வரணும் பசிச்சா அஹங்காரம்ரித்திரம் எல்லாத்தையும் நீக்கிடுறோம் ஈஸ்வரனையும் நீக்கிடுறோம் ஜீவனையும் நீக்கிடுறோம் ஜகத்தையும் நீக்கிடுறோம் ஐயோ இது தற்கொலைக்கு சமானம் பா இந்த பிலாசபி புரியுறதா தற்கொலை பண்ணிக்க விரும்புகிறீர்களா இல்ல கொலை பண்ணிக்காம உங்களை உயிரோட காப்பாற்றிக்க விரும்புகிறீங்களா விசிஷ்டாத்வை அத்வைதல விசிஷ்டாத்வை இடம் உண்டு விசிஷ்டாத்வயத்தில் அத்வைதத்துக்கு இடம் இல்லை எது வேணும் இதுதான் சௌரியமா இருக்கு இங்க கிளாஸ்ல அத்வைதம் அங்க போன விசிஷ்டாத்வைதம் மாதிரி கிச்சனுக்கு போனாலும் என்னது பொய்யா மெய்யா எல்லாம் பொய் அந்த பொய் மயமாட்டோமா இல்லையா நம்ம பொய்ய மெய்யா நினைச்சு அந்த மெய்யான மெய்யாக தோன்றுகிற பொய் மயமா ஆயிட்டோம் மெய்யாக தோன்றுகிற பொய்மயமாக அதாவது பொய்யாக இருக்கிற ஆனால் அறியாமையினால் மெய்யாக தோன்றுகிற இந்த உலக வாழ்க்கையில அதுமயமா ஆயிட்டோம் எல்லாம் வந்து குழந்தைகள் மயமா ஆயிட்டோம் என்ன பணமயமா ஆயிட்டோம் இதே வந்து வந்து மாடு மனை மக்கள் சுற்றார் உற்றம் அதுமயமா ஆயிட்டு தன்மயா தன்மயான என்ன அர்த்தம் அதன்மயம் அசத்மயம் இந்த பொய்யான விஷயங்கள் எல்லாம் பொய்யான் பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வைத்த பொய்யுடலை நினைத்து என்ன இவ்வளவெல்லாம் விதிக்கும் பிரபஞ்சம் எல்லாம் வெயில் மஞ்சள் என்னவே வேதாகமங்கள் மதிக்கும் அதனை மதியன்மார்க்கோமான வெயில்ல என்ன அது மாதிரி சத்தியத்தை நம்ம என்ன பண்றோம் நினைக்கிறதே ஞான பாத்தியம் அப்படின்னா இதெல்லாம் எது நம்ம இந்த வாழ்க்கை வீடு மக்கள் உற்றார் சுற்றம் கணவன் மனைவி குழந்தைகள் வெயில் மஞ்சள் என்னவே வெயில் மஞ்சள் என்னவே வேதாகமங்கள் மதிக்கும் வேத ஆகமங்கள் மதிக்கும் அதனை மதியார் அந்த வார்த்தைகளை மதிக்காதவர்கள் வேதாகமங்கள் என்ன பண்ணும் கனவு காணல் நீர் என இவ்வுலகம் எமக்கு சந்ததமும் தோன்ற வேதாகமங்கள் மதிக்கும் அதனை மதியார் அதை மதிக்காதவர்கள் மார்க்கம் துன்மார்க்கம் அப்படின்னா இந்த துர்மார்கள இருக்கிறவங்க தான் இதை மதிப்பார்கள் அந்த வேதாகமங்களை மதிக்காதவர்களுடைய மார்க்கம் துர்மார்க்குமார்க்கம் சன்மார்க்கமோமானே அப்படின்னா அது சன்மார்க்கமா இந்த உலக வாழ்க்கையில உழல்றது நல்ல மார்க்கமா அப்படின்னு அதேதான் அதுமயமாட்டான் தன்மயா பிரம்மமயா இல்ல அசத்மயா அசத்மயோ பூத்வா என்ன ஆச்சுன்னா அந்நியம் பசியம் அசத்தியம் பசிய அன்னியசத்தியம் பசிய ஒரு அசத்தியத்தை பாக்கிறான் அங்க இன்னொரு அசத்தியத்தை பார்க்கிறேன் கனவுல அது மயமா பாக்க எல்லாம் அதே இதா இருக்கு அப்புறம் என்ன சொனே அசத் திருஷ்டுவா சொனத்திலையும் அந்த பொய்யெல்லாம் இந்த பொய் போராதுன்னு அங்க வேற பொய் அந்த பொய்யையும் அந்த பொய் காணாம போயிடுத்து இந்த பொய்ல இருக்காங்க எப்படி இருக்குனே அசத் திருஷ்டுவா அசத் திருஷ்டுவாச்சாரத்துக்கு அர்த்தம் இல்ல அசத் திருஷ்டுவாச்சா பார்த்த பிறகு என்ன சொல்ற இங்கிஷ்ட வரா சம்சாரம் அனித்தியம் புரிஞ்சுக்கோன்னு மந்திரம் இருக்குாக இந்தியோகிராஷையில் அனித்தியம் அவகச்சந்திர என்ன போட்டுக்கணும் நிலையாமையை உணர்ந்து கொள் அவசந்தும் அதுவே புரியாது நிறைய பேர் அது புல் அறிவாண்மை கடைனர் வள்ளுவர் மில்லாதனவற்றை நிலையினை என்று உணரும் புல் அறிவாண்மை கடையினர் அப்புறம் என்ன உத்திஷ்டம் நித்திய பிராப்தி அர்த்தம் உத்திஷ்ட நித்தியத்தை உணர்ந்து கொள்வதற்காக நீ எழு எழுனா என்ன இத விடு சந்யாசம் பண்ணு அர்த்தம் வெளியில பண்ண முடியலன்னா உள்ளுக்குள்ளேயாவது நல்லா பண்ணு அர்த்தம் பாஹ்ய சன்னியாசத்துக்கு இருந்தாலும் ஆந்திர சன்னியாசத்தை நன்றாக பண்ணு ஆந்திர சன்னியாசம் பண்ணலன்னா பாஹ்ய சந்யாசத்துக்கே மதிப்பில்லையே ஆந்தர சந்யாசத்துக்கு பாஹ்ய சந்நியாசம் வந்து ஒரு உபகாரம் அவ்வளவுதான் அகத்துறவுக்கு புறத்துறவு ஒரு வழி சாதனம் அவ்வளவுதான் சாதனம் இல்லாட்டாலும் சாத்தியத்தை அடைய முடியும் ஆக ஆந்தர சந்நியாசம் பண்ணுங்க உத்திஷ்டி ஜாகிரத நம்ம மாத்தி போடுறத உத்திஷ்ட அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த நித்திய ஸ்வரூப பிரம்மனை புரிஞ்சுக்கிறதுக்கு வரான் பிராப்திய நீ போ நல்ல உத்தவமான குருவை நாடி அவரிடத்திலிருந்து நீ நிச்சயமா ஞானத்தை அடைநயானத்தை அடைனர் அப்பதான் நீ ரியல் விழிப்புடைய நீ அறியாமையில் உறங்கிக் கொண்டிருக்கின்றாய் அறியாமையிலிருந்து உறங்கிக் கொள்வதற்காக விழித்துக்கொள் ஜாகிரத என்ன அர்த்தம் அறியாமையிலிருந்து விழித்துக்கொள்னா பிரம்ம ஜானம் அடையிறதுக்கு அப்புறம் தான் பரிபூர்ணமா அறியாமையிலிருந்து விழிச்சுக்கிறது எப்போ குரு கிட்ட போய் சாஸ்திரம் படிச்சா தான் அதுக்கு முன்னால ஒரு விவேகம் வரணும் நமக்கு சொல்றாங்க பிரம்ம ஜானம் பிரம்ம ஜானம் ஆத்மக் ஒண்ணு இருக்கான் தரத்தி சோகம் ஆத்மவித்து சொல்லி இருக்குமாவை தெரிஞ்சுக்கிறவனுக்கு இங்க நாம லௌகிக கர்மத்தினால சம்பாதிச்சதெல்லாம் எப்படி அனித்யமோ அப்படி வைதிக கர்மத்தினால சம்பாதிச்ச புண்ணியங்களும் அனித்யம் சொல்லுகிறது அப்பா எப்படி இருக்கு லௌகிக கர்மங்களால சம்பாதிச்சதும் அனித்யம் எப்படி அனித்யம் புரியுறதோ அது மாதிரி வைதிக கர்மங்களால சம்பாதிக்கப்பட்ட புண்ணியமும் அனித்யம்னு சொல்லுகிறது ஆகவே என்ன பண்ணணும்னா கர்மணா பத்தியத்தை ஜந்துர் வித்தியா அச்சவிமுச்சே தஸ்மாக குவந்தி பாரதர் கர்மணா ஜந்து உயிர்கள் விடுதலை பெறுகின்றன செய்வதில்லை பாரதரிசி உணர்கின்றி நான் சாட்சா சமய சுவாத்மான அத்வயம் என்பது கருத்து பிரதிபுத்தோன பசி இதுல வந்து என்ன தெரியறது இதுல இன்னும் சில சுருக்கமா ஒரு அர்த்தம் சொல்லணும் ஒரு நாளும் சொப்னம் ஜாகிரத்துக்கு காரணம் கிடையாது அது கனவுல நடந்ததெல்லாம் நிஜமா நடக்கிறது அதுக்கு பேர் கனவு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு அதெல்லாம் வந்தது அது அப்படியே நடந்தது அப்படின்னு சொன்னா அது வெரி ஃபியூ ரொம்ப அபூர்வமா நடக்கும் அதுலயும் முழுசா ஒண்ணும் நடக்காது புது கற்பனைகள் அதுக்கு பேர் கனவு இல்லை அது ஏதோ ஒரு ஸ்பெஷல் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இந்த எஸ்பி கே கிடையாது அப்புறம் கிடையாது அடுத்த வகுப்பு மூன்ற மணி வரைக்கும் ஒரு வகுப்பு மூன்ற மணியிலிருந்து நாலரை மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் இன்னொரு வகுப்பு அப்படி ரெண்டு வகுப்பு வச்சிருக்கேன் அநேகமாக நான் இதை வந்து நாற்பத்தி ஆறாவது காரிக்கையோட முடிக்கணும்னு நினச்சிருக்கேன் நாப்பத்தி ஆறு கார்கை அதுக்கப்புறம் தான் நாற்பத்தேழு தான் அலாத அலாத திருஷ்டாந்தான் ஆரம்பிக்கிறேன் அதை சொல்கிறது கொஞ்சம் கடினம் இப்போ முடியுமான்னு சந்தேகம் இந்த முகாமில் ஆனால் அடுத்த முகாமில் கண்டிப்பாக மூணு கிளாஸாக எடுத்து முயற்சி பண்ணணும் ஓகயோன் முக்தம் ஜாகிரதாதிமயம் தசா ஓங்காரை கசு சம்பியம் தன்னியம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகிநே வோமவதுவெஹாஜதட்சிணமூர்த்தே நம ஐயனேயனதுள்ளேனின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாஸ்வாமிக்கீ ஜன்மாதாஸ்வரி தேவிக்கீ சத்நீ